அவர்கள் கூறியதாவது அல்லாஹவின் அவர்களிடமிருந்து கற்ற இரண்டு வகையான கல்வி பாத்திரங்களை நான் நினைவு வைத்துக் அவற்றில் ஒன்றை நான் மக்களிடம் பரப்பிவிட்டேன் இன்னொன்றை நான் பரப்பியிருந்தால் என் அடித்துண்டை வெட்டப்பட்டிருக்கும்